وَلِلَّهِ الْعِزَّةُ وَلِرَسُولِهِ وَلِلْمُؤْمِنِينَ وَلَكِنَّ الْمُنَافِقِينَ لَا يَعْلَمُونَ وَقَالَ أَيْضًا مَنْ عَمِلَ صَالِحًا فَلِنَفْسِهِ وَمَنْ أَسَاءَ فَعَلَيْهَا وَقَالَ أَيْضًا وَتِينٍ وَزَيْتُونٍ وَصُورٍ تِينٍ وَهَذَا الْبَلَدِ الْأَمِينِ لَقَدْ خَلَقَ الْإِنْسَانَ فِي أَحْسَنِ تَقْوِيمٍ صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அன்மணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாவுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்டாபாக்கள் முஸ்லிம்கள் மோமியங்கள் அனைவர்கள் மீண்டும் உண்டாவதாக கடமை நிறைவேற்றதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூட இருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அறம இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு எவை கருமை வாழ்க்கை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்ற நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியே அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முற்றும் பொழுதாக தவிர்த்து தகுவாவுடன் வாழுமாறு உங்களையும் நான் தகுவாவின் மூலம் வசூல் செய்து கொள்கிறேன் இத்தப்பு உள்வாக கண்ணியமிக்க அல்லாவு நல்லார்களே மனித இனத்தை அல்லா கண்ணியப்படுத்தி இருக்கிறான் உயர்த்தியிருக்கிறான் அதிலும் முஸ்லிம்களை மோமியர்களை நிரந்தரமான கண்ணியத்துக்கு சொந்தக்காரர்களாக அமைத்து அந்த கண்ணியத்தை வாக்களித்திருக்கிறார் அழகானவன் கண்ணியமான நாகரிகமானவன் அந்த மனிதன் மனிதத்தன்மை இழக்கின்ற பொழுது அந்த மனிதன் சில வேலை சில மிருகங்களை விடவும் கேவலமானவனாக மாறுகிறான் சிந்தனா கட்டியிருந்தும் நல்லவற்றை சிந்திக்காதவர் பார்வையிருந்தும் நல்ல விடயங்களை பார்த்து படிப்பினை பெறாதவர் செவிப்புலன் இருந்தும் கேட்க வேண்டிய விடயங்களை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தாதவன் நரகவாதிகளுடைய அடையாளமாக சொல்லப்பட்டு உலாஹிக்க கல்லாம் அவர்கள் ஆடு மாடு ஒத்தகைகள் போன்றவர்கள் அபல் அதைவிட ஒருபடி கீழே போகக்கூடியவர்கள் நல்ல தன்மைகள் இஸ்லாமிய பண்பு மனித நேயம் இருக்கின்ற பொழுது உயர்ந்து செல்வோம் மனித தன்மைகள் ஈமானிய செயற்பாடுகள் இஸ்லாமிய பண்பாடுகள் குறைகின்ற பொழுது மிருகங்களை விடவும் சார்ந்து விடுவோம் ஒருவருக்கு அறிவு ஞானத்தை கொடுத்திருந்தான் பல நுணுக்கங்களை கொடுத்திருந்தான் அவருடைய துவா எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதராக வாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அவர் அவருடைய வைத்து அல்லாஹுவை திருப்திப்படுத்தவில்லை மனித நேயத்தை இழந்தார் ஈமானிய பண்பை இழந்தார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய இடை எதிராக அவர் செயல்பட்டார் ஞானங்களை கொடுத்த அல்லாஹ் துகாவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பாத்தியத்தை கொடுத்த அல்லாஹ் இறை நேசர் என்ற பெயருக்கு பதிலாக ஞானி என்ற பெயருக்கு பதிலாக பெரும் பண்டிதர் என்ற பெயருக்கு பதிலாக உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே பெரும் கண்ணியத்தோடும் செல்வாக்கோடும் வாழ்ந்த அந்த கௌரவமான அந்த நபருக்கு அல்லாஹ் சொல்கின்ற உதாரணம் அல்லா நம் அனைவர்களை பாதுகாக்க வேண்டும் இவன் நாய் போன்றவன் அறிவாளி பண்டிதர் துவார்கபூலாக அளவுக்கு இறைவனுடைய தொடர்பு சில கட்டங்களிலே தவறினார் கருகினார் மூசா அலைத்தராஜைக்கு எதிராக நாவசைத்தார் இறைக்குதருக்கு எதிராக சாப்ப வார்த்தைகளை மொழிந்தார் கண்ணியமானவர்களே அவர்தான் பல்லாம்பி பெண் பாகூரா அவருடைய பேர் பல்லாம் அவருக்கு அல்லா கொடுத்த சான்றிதழ் நாய் சான்றிதழ் அவருடைய அந்தஸ்தை நாம் என்ன முயற்சி இருக்கோம் என்ன மாதிரி இஷ்டம் தொட வைத்து ஆசை உலக மோகம் உலகத்திலே கண்ணியமும் பட்டமும் பதவியும் அந்தஸ்தும் செல்வமும் உலகத்திலே கிடைத்தால் போதும் என்று ஒரு வகையான ஆசை ஏற்பட்டது மனோச்சையை பின்பற்றினார் மனோச்சைக்கு கட்டுப்பட்டார் ஈமானிய பண்பை இழந்தார் அல்லாவுடைய உண்மையான அடிமை என்ற தன்மையை இழந்தார் இஸ்லாமிய பண்பை அல்லாவுக்கு கட்டுப்படுகின்ற பண்பை இழந்தார் அவருக்கு அல்லா கொடுத்த சான்றுகள் அவருடன் நாய் போன்று சௌராத் வேதத்தை சுமத்தாக்கப்பட்ட பொறுப்பு அந்த யூதர்களை பற்றி பொழுது வேதக்காரர்களை பற்றி பொழுது அவர்களுக்கல்லா அந்த சௌராத்தில் உள்ளபடி அவர்கள் அமல் செய்யாததனால் சௌராத்தில் உள்ள வாழ்க்கை அவர்களிடம் இல்லாததனால் அல்லாவுடைய வேதத்தில் உள்ளபடி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்ளாததனால் அவர்களை அல்ல ஒப்பிடுகிறான் கவிதைகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு சௌராத்தின் படியுங்கள் சௌராத்தின் படி வாழுங்கள் அல்லாவுடைய வேதத்தின் படி வாழுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்கள் வாழவில்லை வெறும் அறிவுபூர்வமாக வெறும் அறிவு அந்தஸ்து விளக்கம் ஆய்வு என்ற பெயரில் மாத்திரம் இருந்தார்கள் சௌராத்தில் உள்ள பண்புகள் இருக்கவில்லை சௌராத்தில் சொல்லப்பட்ட குணங்கள் இருக்கவில்லை சௌராத்தில் சொல்லப்பட்ட அல்லாவுடைய அடிமைத்தனம் இருக்கவில்லை கனசனில் வஸ்பாரா பொதிகளை சுமக்கும் கவிதைகள் போன்றவர்கள் எங்கிருந்தது பொது எங்க இருக்கும் மேலே இருக்கும் ஒரு பௌத்தர் இருக்கிறது ஒரு பெட்ரோல் பௌசர் பத்தாயிரம்டக்கிய ஒரு பவுசர் நின்றுவிட்டது என்ன டீசல் பத்தாயிரம் லிட்டர் ஏற்றுக் கொண்டு போகக்கூடிய பவுசர் நின்று விட்டது என்ன நின்று விட்டது டீசல் இல்லை ஒருவர் சொல்கிறார் என்னப்பா பத்தாயிரம் லிட்டர் இருக்கிறது பத்தாயிரம் லிட்டர் டீசலை வைத்துக் கொண்டு டீசல் சேர்ந்து விட்டது என்று சொல்கிறாயே பத்தாயிரி இதுபோன்றுதான்த்திலே ஞானம் இருப்பவர்களுக்கும் மூளையிலே ஞானம் இருப்பவர்களுக்கும் வித்தியாசம் அறிவு மூளையோடு இருந்தால் செயல்பாடு இருக்காது பேசுவார் தர்க்கம் புரிவார் ஆய்வுக் கட்டுரைகள் எழுதுவார் அவருடைய வாழ்க்கையில் அந்த செயற்பாடு இருக்காது இது போன்றுதான் யூதர்களை அந்த வேதக்காரர்களை அந்த பொழுது அந்த பவுசர் இருக்கின்ற அந்த டீசலை வைத்த அந்த வாகனம் ஓட முடியாதது போன்ற பொதிப்பு மற்றும் கழுதைகள் போன்றவர்கள் அதே சமூகத்திலே அதே சமூகத்திலே ஒரு சாரார் மிக கேவலமான இரண்டு மிருகங்களாக மாற்றப்பட்டார்கள் நல்லாவே படைப்பு தான் என்றாலும் அது அசுத்தமான கேவலமான தன்மை உள்ள பிராணிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன நமக்கு வெள்ளிக்கிழமை போன்றவர்களுக்கு சனிக்கிழமை அவர்கள் சனிக்கிழமையை மதிக்க வேண்டும் சனிக்கிழமை இபாதத்துக்கு ஒதுக்க வேண்டும் அந்த சனிக்கிழமை அவர்கள் மீன் தொழில் இடக்கூடாது மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சனிக்கிழமை மாத்திரம் நீங்கள் அந்த அந்த இபாதத்துக்குரிய நீங்கள் தொழிலை விட அவர்கள் சனிக்கிழமை தொழிலை விட்டார்கள் தான் போகவில்லை ஆனால் சனிக்கிழமை மீன் அதிகமாகவும் வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது ஏழை நாட்களிலே ஒரு நடுத்தரமான அளவு சோதனை ஒன்றை தடுத்திருந்தால் அதிலே லாபம் கூட இருப்பதாக விளங்கும் வலிரங்கத்தில் வட்டி ஆறாம் வட்டியோடு சம்பந்தப்பட்டால் தான் சம்பாதிக்கலாம் வட்டியோடு சம்பந்தப்பட்டால் தான் வியாபாரம் செய்யலாம் என்று தோன்றும் பொய் வஞ்சகம் கலப்படம் ஒரு பொய்யை சொன்னால் ஐயாயிரம் வருகின்ற லாபம் ஐம்பதினாயிரமாக மாறும் ஒரு கலப்படம் செய்தால் பத்தாயிரம் வருகின்ற லாபம் இருபதாயிரமாக மாறும் ஆனால் அனாலாக வரக்கூடிய பத்தாயிரமும் சேர்ந்து கேபிட்டலும் முதல் படமும் சேர்ந்து இது கொண்டுதான் சனிக்கிழமை மீன்கள் அதிகமாக வரும் அல்ல சொன்னால் சனிக்கிழமை மீன்பிடித்துவதில் ஈடுபட வேண்டாம் புத்தியை பயன்படுத்தி அல்லாஹ் கொடுத்த மூளை அல்லாவுடைய சக்தத்திற்கெதிராக அல்லாஹ் கொடுத்த அறிவை அல்லாவுடைய சக்தத்துக்கு புறம்பாக பாதிக்கிறார்கள் தனிக்கிழமை கொஞ்சம் கனல்கள் தோன்றி கால்வாய்கள் வாய்க்கால்கள் போன்று தோன்றி அப்படியே சிறு வாய்க்கால்கள் போன்று தோன்றி அந்த தோன்றி அந்த வாய்க்கால்களால் வாய்க்கால்களால் இங்க ஒரு குழி தோன்றி அங்கிருந்து வருகின்ற மீன்களை எல்லாம் வாய்க்கால் மூலம் அந்த கால்வாய் மூலம் எடுத்து இந்த குழியிலே வந்து அப்படியே தண்ணீர் வற்றிவிடும் பின்னால் எப்படி குளங்களிலே தண்ணீர் வற்றினால் அதிகமாக மீன் பிடிப்பது அந்த மீன்களை போய் ஞாயிற்றுக்கிழமை அள்ளி கொண்டு வருவோம் இது சனிக்கிழமை கடலிலே வந்ததீங்கள்தான் புத்தியை பயன்படுத்தினார்கள் அறிவாளிகள் என்று ஒரு நினைப்போடு அப்படிப்பட்டவர்களுக்கு சாபம் உண்டாகி அதாவது மல்லானு தாகு இரண்டு பிராணிகள் கோபம் என்ன சொல்ல வருகிற தலைப்பு பிந்தி வந்தவர்களுக்கு விளங்க வேண்டும் நான் பேசிக் கொண்டு வருகின்ற தலைப்பு மனிதன் அடிப்படையிலே கண்ணியமானவன் மனிதன் அடிப்படையிலே கௌரவமானவன் அழகானவன் நாகரிகமாக நடக்க வேண்டியவன் மனிதன் மனிதத்தன்மை இழக்கின்ற பொழுதோ மனிதன் பெரிய கௌரவத்தை இழக்கின்ற பொழுது மிக கேவலமான மிருகங்களை விடவும் கேவடப்படுவார் முகவுரை இவர்கள் எவ்வளவு பெரிய சமூகத்திலே அந்த கழக பெயர் போன சமூகம் பிரபலியமான சமூகம் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் அல்லாவுடைய சட்டத்திற்கு எதிராக கொடுத்த அறிவை பயன்படுத்தி குறுக்கு சந்தித்தார்கள் தேவை நடக்க வேண்டும் வாகனம் வேண்டும் ஒரு டீல் நடக்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் இரண்டு டீலோடு சோடிஸ்வரனாக மாற வேண்டும் முப்பது நாற்பது நேரம் சம்பளத்துக்கு இருந்தவர் முப்பது லட்சத்தை வரையடியாக அடைய வேண்டும் என்பதற்காக என்ன வியாபாரம் செய்தாலும் பரவாயில்லை எதை கடத்தினாலும் பரவாயில்லை யாருக்கு பொண்ணு போட்டாலும் பரவாயில்லை நான் முன்னேற வேண்டும் மனிதத்தன்மையை இழக்கின்ற பண்புகள் சுய கௌரவம் மனிதநேயம் இதனுடைய தலைப்பு மனிதநேயம் இல்லாதவர் எப்படி கேவலப்படுவார் குரான் எப்படி இருக்கிறது அல்லா குரானிலே இழிவுபடுத்தினை சொல்லிக் கொண்டு வருகிறேன் நாய்க்கு எட்டி தண்ணி ஊற்றினால் வளாட்டை நன்றி செலுத்தும் நாம் வருகின்ற பொழுது அதனுடைய மொழியில் வரவேண்டும் நம் போகின்ற பொழுது நம்மை அதனுடைய மொழியிலே வழிஎடுக்கும் யதார்த்தபூர்வமான நிகழ்வு நாயை விடவும் மன்னிக்க வேண்டும் சில கீழே போவும் மனித தன்மையையும் மனிதனுக்கு அல்ல கொடுத்த கௌரவத்தையும் மனிதன் மனிதனாக நடக்காத பொழுது மனித இனத்திலிருந்தே அவன் வெளியாகிறான் இவர்களுக்கு அல்ல உண்மை மாற்றினான் பன்றிகளாக மாற்றினான் விடத்தாகவும் சிலை வணங்கிகளாக மாற்றினான் அன்பானவர்களே இதுதான் நான் இரண்டு நிகழ்வுகளை சொன்னது இந்த தலைப்பை நீங்கள் விளங்குவதற்காக இந்த சமூகத்தில் உலகத்தில் சமகாலத்தில் நாம் வாழ்கின்ற நாம் பழகுகின்ற மக்களில் எல்லோரும் அல்ல ஒரு சிலரிடம் எல்லாம் இருக்கிறது படிப்பு இருக்கிறது பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது உலகத்துடைய எல்லா செல்வாக்குகளும் இருக்கின்றன மனித இல்லை ிய பண்பை அடிப்படை மனித நேயமே கிடையாது மனிதனை மனிதனாக பார்க்கின்ற பணிகள் பிறரை மதிக்கின்ற பண்பு பிறருக்கு கை கொடுக்கின்ற பண்பு பிறரை தூக்கி விடுகின்ற பண்பு பிறருடைய குறைகளை மறைக்கின்ற பண்பு பிறருடைய கவலை கண்ணீர்களை துடைக்கின்ற பண்பு இல்லை கண்ணீர் கண்ணீருக்கு மேல் வடிக்க வைக்கின்ற காலம் நோயானே அப்படியே நோயை முற்ற வைக்கின்ற காலம் அப்படியே பாதிக்கப்பட்டவரை இன்னும் குறியீடு தள்ளுகின்ற காலம் திருடைய நனவுகளை காலம் விட்டு பெற்று குறைகளை எடுத்துகின்ற இந்த காலத்திலே கண்ணியமான மார்க்கம் நமக்கல்லா தந்திருக்கின்ற பண்பாடுகளை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க கூடாது ஆரம்ப சில புராண சனங்களை ஓயிலேன் ஒளிலாக கண்ணியம் அல்லாவுக்கு சந்தம் இரண்டு கருத்து ஒன்று அல்லா கண்ணியமானவன் அதை நான் சொல்லையோ சொல்லவில்ருத்து சொந்தமானது தான் நாடியவர்களுக்கு கொடுப்பான் அடுத்து கண்ணியத்துக்குரியவர் ரசூல் அல்லா கண்ணியத்துக்குரியவன் அல்லாவுடைய தூதர் கண்ணியத்துக்குரியவர்கள் மூன்றாவது மூம் நீங்கள் கண்ணியத்தை பிரிவர்கள் ஈமானோடு இருக்கின்ற காலம் வரைக்கும் கண்ணியம் உலகத்தை மையமாக வைத்து கண்ணியத்தை தேடக்கூடியவர்கள் தான் பண்பாட்டை இழப்பார்கள் அவர்கள் கண்ணியத்தை பணத்தை கொடுத்து தேடுவார்கள் அவர்கள் கண்ணியத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி தேடுவார்கள் அவர்கள் கண்ணியத்தை சண்டித்தனத்தை வைத்து தேடுவார்கள் அவர்கள் கண்ணியத்தை குடும்ப கௌரவத்தை வைத்து தேடுவார்கள் இரண்டு ஸ்தார்களையும் குரான் பேசுகிறது உலகத்தை மையமாக வைத்து கண்ணியத்தை தேடியவர்கள் மரணிக்கவில்லை அல்லாவிடத்திலே இஸ்லாமிய பண்பை ஈமானிய பண்பை நல்ல செயல்களை முன்வைத்து கண்ணியத்தை தேடியவர்கள் ஆரம்பத்தில் சமூகத்திலே சாதாரணமானவர்களாக இருந்தாலும் அவருடைய இறுதி காலத்திலே கண்ணியப்படுத்தி தன் அல்ல அவர்களை அவர்களுடைய உலகத்தில் இரண்டு படிப்பினைகளும் குரானில் அந்த வெள்ளையும் கருப்பும் கலந்துதான் இருக்கிறது தண்ணீரும் நெப்படும் கலந்து நிகழ்விலும்பு நெகட்டிவ் ஆன இன்னும் ஒன்று பாசிட்டிவ் ஆன எதிர்மலையான நேர்மலையான இரண்டு பட்டியலும் இருக்கிறது அடுத்த ஆயிரத்தி அமில அன்பை நல்லவராக நட்பிறகையாக ஒரு நல்ல பண்பாடு உள்ள மனிதராக யார் வாழ்வாரோ அது அவருக்கு சார்பாகவும் சாதகமாகவும் அவருக்கு லாபமாகவும் அமையும் என்ற வாழ்க்கை புறம்பாக மார்க்கெட்டுக்கு புறம்பாக இஸ்லாமிய பண்புகளுக்கு மாற்றமாக அந்த அவர் அந்த அவருக்கு அது கேவலமாக கேடாக தீங்காக அது அமையும் கனி மாணவர்களே அந்த இரண்டு ஆயிரத்துக்கு பின்னால் நான் வசனங்களை ஆத்மா நல்லவராக நல்லதாக இருந்தால் அவருக்கு கண்ணியம் சாதகம் தன்னுடைய ஆத்மாவுக்குத்தான் அனுகாயம் செய்கின்ற பொழுது பாவம் செய்கின்ற பொழுது கேவலம் நஷ்டம் உண்டாகும் நான்கு விடயங்கள் சத்தியம் செய்ய அத்திப்படத்தின் மீது சத்தியமாக மீது சத்தியமாக சொல்லக்கூடிய சீனா மலையின் மீது சத்தியமாக அமீர் இந்த பாதுகாப்பான பிறருக்கு அப்பயம் கொடுக்கின்ற பிறரை பிறருக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற பிறருக்கு நிம்மதி கொடுக்கின்ற இந்த மக்கா நகர் மீது சத்தியமாக பகாதல் பலதில் அமீர் நான்கு சத்தியங்களுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்வது மனித இனத்தை நாம் அழகான அமைப்பில் படைத்திருக்கிறோம் ஆய் சும்ம ரஜதாக மனிதன் மனித தன்மையை இழக்கின்ற பொழுது மனித நேயத்தை விட்டு கலருகின்ற அஸ்பல தாபிலே கீழ்சாதிகள் உள்ளவனாக அவனை நாம் மனிதனாக இருக்கும் வரை உயர்ந்திருப்பான் மனிதன் தன்மை இழக்கின்ற பொருளோ தாழ்ந்து போவான் அத்திப்பழத்துடைய தன்மை இருக்க வேண்டும் உடலுக்கு ஆரோக்கியம் உடலுக்கு ஒரு கோச்சாக்கு ஊட்டச்சத்து அதே போன்ற நோய்க்கு ஆரோக்கியம் கனியமான அத்திப்பழம் அது மக்களுக்கு அது இனிப்பானது அது ஒரு கனி எல்லோரும் விரும்பக்கூடியது ஒரு கனி போன்று ஒரு பழம் போன்று அத்திப்பழம் அத்திப்பழம் எப்படி பயனளிக்கிறதோ அது போன்ற மனிதன் உண்மையான மனிதன் இருக்க வேண்டும் ஒளிவ் அந்த ஒளிவ் ஒயில் எண்ணெய் கண்ணியமால்களே சகல துறைகளுக்கும் பாதிக்கப்பட்ட ஒன்றுதான் ஜோன் அது அதனுடைய எண்ணெய் தலைக்கு முடிக்கு எண்ணெய் முகத்துக்கு கிரீமாக காயங்களுக்கு மருந்தாக உடம்பியை நீக்குவதற்கான ஒரு நிவாரணியாக ரொட்டிக்கு ஆணமாக கறிக்கு எண்ணெயாக சாப்பாட்டினுடைய ஒரு ஆணமே அது தனியான ரொட்டிக்கு ஒரு உதவியான ஒரு உணவாக பாதிக்கப்பட்டது அதே போன்ற கனியமானவர்களே அது மிருதுவானது அது உஷ்ணத்தை தணிக்க கூடியது தன்மை ஒரு மனிதர்களிடம் இருக்க வேண்டும் சீனாய் மலை எப்பொழுதும் மலைகள் சாழ்ந்ததல்ல உயர்ந்தது மலைகள் எப்பொழுதுமே சாழ்ந்த பயனற்ற அழுக்கானவைகள் தான் கீழே இருக்கும் ஊற்றைகளை தான் நிலத்திலே கொட்டப்படும் யார் ஊற்றை கொட்டுவதற்கு மலை ஏறுவது கிடையாது உள்ளவனாக இருக்க வேண்டும் நாகரிகம் இருக்க வேண்டும் எதற்கும் எந்த சவாலுக்கும் முகம் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் எந்த சோதனையிலும் தான் அசைந்து கொடுக்காமல் இருக்க வேண்டும் எல்லோரும் ஆபத்துகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒதுங்குகின்ற இடமாக மழை இருந்திருக்கிறது அந்த அல்லாவோடு மலை போன்ற ஒரு மனதில் இருக்க வேண்டும் உறுதியாக பிறருக்கு என்ன பிறரை காப்பாற்றக்கூடியவனாக சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவனாக கேவலமான பரிகாச வார்த்தைகளுக்கு காது கொடுத்து தன்னை பலகீரப்படுத்தாதவனாக ாலும்ழைக்கு எவரவுதான் எதிர்பார்த்தாக்கோ அது நகரப்போவதும் கிடையாது உடைய போவதும் மலைக்கு கல்லடைப்பதால் மலை சுற்று மாறாது அல்லாவுடைய ஆபத்துகள் சோதனைகள் வந்தாலே தவிர அது நம்மால் நம்முடைய உடலால் நம்முடைய பொருட்களால் அதற்கு அதை விட பவரான அதை தகர்க்கின்ற கருவிகளை பயன்படுத்தாமல் நம்முடைய நடவடிக்கைகளும் மலைக்கின்ற தீங்கையும் ஏற்படுத்தாது அவருடைய உடலுக்கு பாதுகாப்பு உயிருக்கு பாதுகாப்பு அவருடைய மான மரியாதைக்கு பாதுகாப்பு ஏன் அந்த பூமியிலே அந்த புனித பூமியிலே வளர்கின்ற ஒரு மரத்தை கூட அநியாயமாக வெட்டக்கூடாது அங்கிருக்கிற உயிர் ஜீவராசிகளை அனுமதி இல்லாத முறையிலே கொள்ள கூடாது அங்க யாருடைய இலக்கமும் ஓட்டப்படக்கூடாது நான்கு விடயங்களை சஸ்பேன் செய்துவிட்டு அல்ல சொன்ன விடயம் மனிதன் அடிப்படையில் அழகானவன் நாகரிகமானவன் மனிதன் எப்பொழுதுமே கலாச்சாரம் உள்ளவன் அன்பாளர்களே இதைத்தான் குரான் போதிக்கிறது முஸ்லிமுடைய வரை விளக்கமே அதுதான் உண்மையான முஸ்லீம் வரை உலக்கணம் வரை உலக்கணம் அல்லிரங்க அடையாளம் இருக்கிறது ஆடை முறை அவிலங்களுடைய அந்த அழகுகள் அலங்காரங்கள் இஸ்லாத்து அடையாளம் இருக்கின்றன உண்மையான முஸ்லீமுடைய தன்மை உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அதில் முஸ்லீம் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் எப்பொழுதுமே பிறரை செங்கொடுத்த மாட்டான் பிறருக்கு சொல்லும் நோவில் ஏற்படுத்தாது நோவின் ஏற்படுத்தாது கையால் நாவால் என்றால் செயல் சம்பந்தப்பட்ட சொல் சம்பந்தப்பட்ட எந்த நாளும் ஒரு முஸ்லீம் பிறருக்கு பிற முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் இப்பொழுது நாம் நம்மை பற்றி சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கை புற எப்படி போய்கொண்டிருக்கிறது என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன என்னுடைய அன்றாட மக்கள் புழங்குகின்ற துறைகள் எப்படி இருக்கின்றன உண்மையான நேர்மையான கண்ணியமான ஒரு மனிதனாகவும் மனித நேயம் உள்ள ஒரு மனிதனாகவும் உண்மையான இஸ்லாமிய பண்புள்ளவர அமர்ந்திருக்கிறேனா சிந்திப்போம் கண்ணியமானவர்களே இதைத்தான் இஸ்லாம் குரான் மூலம் அலிசல்லும் நமக்கு போதிக்கிறது எப்பொழுதுமே கண்ணியமான இஸ்லாம் எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மார்க்கம் கிளாட்டை பின்பற்றுவதற்கு எல்லோருக்கும் இலகுவாக இருக்கிறான் ஏன் தெரியுமா அதில எந்த விதமான சிரமங்களும் கஷ்டங்களும் பாரங்களும் தனக்கும் கிடையாது பிறருக்கும் இவரால் பாடம் இதுதான் நடிகவர்களிடம் இருந்த தந்தையும் தன்மையும் முன்னே நல்லடியார்களிடமிருந்த தந்தையும் எதையெடுத்தாலும் எப்பொழுதுமே சிந்தித்து அதை அவருடைய இறுதியை அவருடைய முடிவை அவருடைய பெருப்பெயரை சிந்தித்து தான் சஹாபாக்கள் அணிந்து கொள்வார்கள் எடுத்ததெல்லாம் பேசிவிட மாட்டார்கள் சொல் செயல் சகாபாட் எந்த அளவு ஒரு செயல் யாருடைய மனதையும் புண்படுத்தாத அமைப்பில் யாருடைய திடுக்கத்தை யாருக்கு மேற்படுத்தாத அமைப்பில் களங்கத்தை உண்டு பண்ணாத அமைப்பில் எப்பொழுது சகாபாக்கள் நடந்திருக்கிறார்கள் ஆனால் பெரும் அந்தஸ்துகளை உலகத்திலேயும் அல்லாவிடத்தில் கொண்டார்கள் பெரும் பெரும் பாக்கியங்களை அடைந்து கொண்டார்கள் கனிமலை அப்படிப்பட்ட இஸ்லாமிய ஒவ்வொரு முதலாவது முஸ்லீம் ஆக மாறுவேன் எதிர்பார்க்கின்ற தூய்மையான முஸ்லீமாக நாகரிகம் உள்ள முஸ்லீமாக பண்பாடு உள்ள முஸ்லீமாக மாறுகிறேன் எல்லா துறைகளிலும் இதை நான் பேணிக் கொள்வேன் என்னுடைய எந்த நடவடிக்கைகளும் யாருக்கும் ஆபத்து விளைவிக்க கூடாது ஆபத்து விளைவிக்கின்ற அமைப்பில் நடவடிக்கை என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் நபி செல்ல செல்லும் அவர்கள் சிறந்த பண்பாடுகள் நாகரிகங்கள் எப்பொழுது கண்டியமான உலக அடிப்படையில் யார் யாரெல்லாம் அந்தத்தை கேடினார்களோ கேவலப்பட்டு தான் மோசாகினார்கள் தங்களை அனுபவித்து தான் மோசாகினார்கள் ஈமான் பண்பு மனித நேயங்களை வைத்து கண்ணியத்தை தேடியவர்கள் பணத்திலே பண்ணி குறைவாக இருந்தாலும் செல்வத்திலே குறைவாக இருந்தாலும் உலக அடிப்படையிலே அந்த சிலை குறைவாக இருந்தாலும் அல்ல மிகவும் கண்ணியப்படுத்தித்தான் உத்தாக்கினார் அல்லாவிடத்திலே கண்ணியமானே மிக உயர்ந்த பாக்கியங்களை வாக்களிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கருப்பு மனிதர் நீக்கிரோ எத்தியோப்பியாவை சேர்ந்தவர்கள் குடும்ப பின்னணி இல்லாதவர்கள் யார் யார் சட்டை கேட்க யாரும் இல்லை அடிமையாக விற்கப்பட்டவர்கள் ஆனால் அவர்களிடத்திலே அல்லாவை ஏற்றுக்கொண்டார்கள் ரசூசல்ல பின்பற்றினார்கள் அவர்களுக்கு இஸ்லாம் இருந்தது ஈமான் இருந்தது மனிதநேயம் இருந்தது பொறுமை இருந்தது விட்டு கொடுப்பு இருந்தது அல்லாவின் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது கீழே மிதிக்கப்பட்டார்கள் பாலைவனத்திலே இழிக்கப்பட்டார்கள் நேர அட்டவரை போட்டு வேதனை செய்யப்பட்டார்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் அல்லாவுடைய பெயர் ஈமானிய வார்த்தை பொறுமை அல்லாஹ் எனக்கு விடிவை தருவார் என்ற ஒரு நல்லெண்ணம் பொறுமை செய்தார்கள் சித்திரவதை செய்தவர்கள் தான் அபூஜர்கள் அதே போன்று உபயம் இவர்கள் பெரும் புள்ளிகள் அபூஜர்கள் உலக அடிப்படையிலே உபய பெரிய பெரியப்பட்ட வியாபாரி உமையா பெரிய குடும்பத்துடைய தலைவர் பெரிய வியாபாரிகள் பணக்காரர்கள் பெரும் சமூகத்திலே முக்கிய பிரமுகர்கள் அவர்கள் நினைத்தார்கள் என்னுடைய பணத்தை வைத்து எனக்கு கண்ணியத்தை அடையலாம் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து கண்ணியத்தை அடையலாம் அதற்கு நான் என்ன அநியாயமும் செய்வேன் மனித பண்பை மிருகங்களை விட கேவலமாக நடந்து கொள்வேன் எனக்கு இந்த இதன் கௌரவமும் என்று நினைத்தான் என்ன நடந்தது கண்ணியமார்களே பிலாளி எல்லாம் ஒண்ணும் பண்பாட்டை இழக்கவில்லை இஸ்லாத்தை விடவில்லை மனித நேரத்தை இழக்கவில்லை அல்லாஹ் உயர்த்தினான் அநியாயம்ரிக்க வைத்தான் அதான் சொல்ல வைத்தான் சுவை நபியவர்கள் நடமாறுகின்ற பொழுது ஒரு காலத்து சட்டம் கேட்கிறார் இன்னும் ஒருவருடைய நடை காலடி சட்டம் மணக்கிடம் கேட்கார்கள் யாருடைய காலடி சட்டம் இது பிலாளுடைய கால் அடி சட்டம் பிலால் காட்சிகளை வாழ்கின்ற அமல் செய்கிறீர்கள் என்னோடு அளவுக்கு அந்தத்தை அல்லா உயர்த்தினார் எதை வைத்து உயர்த்தினார் இஸ்லாமிய பண்பு மனித நேயம் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் இதை இழக்கவில்லை அல்லாஹ்வாதி என்ற நன்மாராயத்தை சொல்லாமல் காத்துள்ளாவுக்கு மேல ஏற்றாமல் சரிப்புகளிலும் காபத்துலா கிட்ட அவர்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தார் அவர்களுடைய கபரு அமைந்திருக்கின்ற அந்த மஸித் பேரை மசித் என்பதால் அந்த மசிதோடு சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது எப்படிப்பட்டவர்கள் அடிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இஸ்லாசை இழக்கவில்லை பண்பாட்டை இழக்கவில்லை மனித நேயத்தை வைப்பான் என்ற அந்த எதிர்பார்ப்பு அல்லா அடைய வைத்துதான் கபருக்கு அனுப்பினான் அந்த அவருடைய பெயரை கேட்டால் எல்லாரும் மண்டி இடுவார்கள் கைகட்டி நிற்பார்கள் அவருடைய சொல்லுக்கு கண்ணை பற்றி கொண்டு கட்டுப்படுவார்கள் என் அச்சத்தால் அதிகார பயத்தால் அவனுடைய கடுபணிகளால் அவனுடைய அராஜகத்தால் அது மனித தன்மையில் அபுல் ஹெக்கம் அடிப்படையுடைய புனை பேர் ஞானபிதா அபுல் ஹெக்கம் நம்முடைய கருத்துனா ஞானபிதா அபுல் ஜஹல் என்று நபர்கள் பெயர் வைத்தார்கள் ஞானம் இருந்தது மூளையோடு மாற்றம் மேல்டியில் இருந்தது அவருடைய ஞானம் உள்ளத்துக்கு இறங்கவில்லை பௌத்தருடைய உதாரணம் சொன்னது பத்தாயிரம் லீட்டர் அதனுடைய தேக்கிலே ஒரு பத்து லீட்டரும் கிடையாது ஓடாது செயல்பட முடியாது அவருடைய அறிவு ஞானம் இருந்தது மூளையோடு உள்ளத்துக்கு இறங்கவில்லை அகத்திலே இருக்கவில்லை தலையிலும் மூளையிலும் இருந்தது அவருக்கு அல்லாவுடைய அனுமதிப்படி நபியவர்கள் வைத்த பெயர் மௌர்த்திகை மடமையின் தந்தை ஞானபிதாவுக்கு மடையன் என்ற பேர் கேட்டு சாகுபந்தது அவருவாளி எந்த அளவு திறமை காலி என்றால் ஈட்டம் பல விதையை சென்றுவிட்டு சாப்பிட்டுவிட்டு ஒட்டகம் கழிக்கின்ற ஒற்றகத்துடைய கழிவில் கொஞ்சம் சிதையுடைந்திருக்கும் ஈட்டப்பல விதையை எடுத்து அந்த ஈட்டப்பல விதையை பார்த்து சொல்வானா இது எந்த வகை ஈட்டப்படும் என்றது அவளும் ஆய்வாளர் அவளும் திறமைத்தாதி பேரோடு செட்டான் ஏ மனித நேயத்தை இழந்தான் அறிவின் மூலம் கலாச்சாரத்தை உருவாக்காமல் இழந்தான் நாகரிகத்தை இழந்தான் தண்டத்தனம் காட்டினான் அதிகார சுப்பிரயோகம் செய்தான் அநியாயம் செய்தான் ஆற்றப்படைத்தான் அபூஜக என்றால் யாரென்றே தெரியாத அபூஜகல் என்றால் யாரென்றே அடையாளம் தெரியாத சின்ன பிள்ளைகள் மூலமான கழிவு ஒன்றது இதுதான் கேவலம் நான் பேசிக்கொண்டு வந்த தலை விருதி கட்டம் இரண்டு வகையான அமைப்பிலே பேசிக் கொண்டு வந்தேன் மனிதன் அடிப்படையிலே கண்ணியமானவன் அழகானவன் மனிதனுடைய மனித நேயத்தை இழக்கின்ற பொழுது மனிதன் பண்பாட்டை இழைக்கின்ற பொழுது மனிதன் சுய கௌரவத்தை இழந்து மனிதத்தன்மைக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது சில மிருகங்களை விட கேவலமாகுவான் என்னென்ன மிருகங்களை ஒட்டு அல்லாஹ் உதாரணம் சொல்லி என்பதை நான் புராணத்திற்கு முன்வைத்தேன் அந்த நபர்களை முன்வைத்து எந்த தன்மையினால் அவர்களுக்கு அந்த மிருகங்களை விட கேவலமான பட்டம் தூட்டப்பட்டது என்ற விடயத்தை முன்வைத்த மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற முன்பகுதிகளை மறுபக்கத்திலே உலகத்தை உலக அந்தஸ்தை பட்டத்தை படிப்பை பதவியை அதிகாரத்தை மாத்திரம் வைத்து கௌரவத்தையும் கண்ணியத்தையும் தேடக்கூடியவர்களிடம் மனித தன்மை இருக்காது என்பதை அபூர் பெலால் கொண்டு வைத்தேன் அதே போன்று இன்னும் ஒரு சில உதாரணங்களோடு இறுதியில் முடித்துக்கொள்கிறேன் இரண்டு நல்லடியார்கள் இறைநேசர் உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள் இரண்டு பேரும் ஆட்சியாளர் மனிதநேயம் ஆட்சியாளர் அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டப்பட்டவர்கள் ஆட்சியாளர்கள் உலக ஆட்சி ஆனால் நேர்மையானவர்கள் நாகரிகம் உள்ளவர்கள் கலாச்சாரம் உள்ளவர்கள் மறுமுடைய நுரூர் புக்த நபர் உலக ஆட்சி இங்கு இரண்டு பேர் அங்கு இரண்டு பேர் ஆனால் அநியாயம் மனிதத்தன்மைக்கு மாற்றமான ஆட்சி மனித உரிமை மீறல் உள்ள ஆட்சி நேர்மையில்லாத ஆட்சி வஞ்சகம் கலப்பட ஊழல் ஆட்சி மனிதர்களுக்கு பண்பாடு அவர் அவருடைய தந்தைக்கு இறங்கிய தாவூரில் இறங்கிய வேதம் தபூர் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே பல இடங்களிலே புகழ்ந்து பாராட்டி அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை காற்று வசப்படுத்தப்பட்டது பறவைகளுடைய எறும்போட மொழியின் தெரியும் எறும்போடு உரையாடியது அதே போன்ற கண்ணியமான அடியாட்கள் அவருடைய அவர்கள் மாலையில் ஒரு மாத தூரம் வேகமான குதிரையிலே பயணிக்கின்ற ஒரு கிலோமீட்டருக்கு கனியம் அவருக்கு ஐநூறு ஆயிரம் மைலேஜ் குறைக்க வேண்டிய அவ்வளவு வேகமான குதிரையிலே போக வேண்டிய பயணத்தை அரை நாளிலே ஒரு மாதத்தில் குதிரை போகின்ற பயணம் அரை நாளிலே ஒரு நாளைக்கு இரண்டு மாதங்களுடைய அறுபது தினங்களுடைய கண்ணியமானவர்களே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு வேகத்தில் போகின்ற குதிரையா இருந்தாலும் ஒரு நாள் நம்முடைய கணக்கு படி பார்த்தால் ஓய்வடைக்கிற நேரங்களை விட்டுவிட்டு ஒரு பத்து மணிக்கு அழைத்து எடுத்துக்கொண்டாலும் கண்ணியமானவர்களே ஐயாயிரம் ஐயாயிரத்து அறுபது பெருக்கி பாருங்கள் இரண்டு மாதங்களுக்கு ஆயிரம் லட்சம் கிலோமீட்டர்கள் அந்த காற்று கொண்டு போகும் என்று அப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுத்தான் அதே போன்று துல்க நிலை சராத்தை வெள்ளிக்கிழமை ஓதப்பட வேண்டிய தக்காதிக்கு எதிரான ஒரு ஆயுதமாக அடையாளப்படுத்தப்பட்ட சூறா ககுப்பிலே இறுதிப்பகுதியிலே துல்கநிலை சராத்துடைய மனித நேற்றையும் நேர்மையான ஆட்சியையும் நாகரிகமான கலாச்சாரம் மிகுந்த தயார குணமுள்ள ஆட்சி முறைமேயும் மக்களுடைய கால்நடிக்கு சென்று மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி பயிலை மாத்திர மாப்பண்ணி அடுத்த முறை தேர்தல் வரைக்கும் வரைக்கும் ஒவ்வொரு மக்களுக்கு சோபனை காட்டுகின்ற பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தொன்னூறு வீதமான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வாக்குப்பிச்சை கேட்கின்ற ஆட்சி செய்யாமல் உடனுக்குள்ள மீடியன் நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு ஆங்காங்கே உடனுக்குடன் மக்களுக்கு சுடை சுடச் செய்தி பேச மனிதநேயம் பண்பாடு கலாச்சாரம் அந்த ஆட்சியாளர் பேணிக் கொண்டார் சூறா கிலே அல்லா பதிய வைத்து வெள்ளிக்கிழமை எவ்வளோ முஸ்லிம் உடைய அவருடைய பெயரை சொல்ல வைத்தான் அல்லாஹ் கண்ணியம் நுங்கரூசன் அழிந்து நாசமாக அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதே வேலையை செய்தவன் அவருடைய சகாக்கத்தான இவர்கள் இந்த கேவலமான மனிதனை அடித்து ஒடிக்க மனிதனை ரத்தமோட்டி குழந்தைகள் என்று பார்க்காமல் பெண்களெண்டு பார்க்காமல் நோயாளிகள் பார்க்காமல் அநியாயம் செய்கின்ற ஏன் சில மிருகங்கள் கூட சில வேட்டை பிராணிகள் கூட உறுதியான தகவல்களை நாங்கள் ஆய்வின் மூலம் வீடியோக்கள் மூலம் பார்க்கிறோம் வேட்டை பிராணி உதாரணமாக மானையும் விரட்டி வேட்டையாடுகின்ற அந்த வேட்டை பிராணி மான்குட்டியை திங்காமல் கொஞ்சி குறவுகின்ற ஆதாரப்பூர்வ பார்த்தோமே நான் அதைத்தான் பேசிக் கொண்டு வருகிறேன் மனிதன் மனித நேயத்தை இழந்தால் மிருகத்தை விட கேவலமாக போவான் பார்க்கிறோமா இல்லையா பார்க்கிறோமா இல்லையா இந்த கேவலமான யூதர்களை பார்க்கிறோமா இல்லையா மனித நேயத்தை மிருகசாதிகளை தகர்த்தவன் அதை பார்த்துவிட்டுதான் அல்லாவிடம் கேட்கிறார்கள் இதையும் உயர்ப்பிப்பானா இது ஊர் இந்த ஊர் உருண்பாடுமா மீண்டும் என்ன நீ செப்பட்டு செய்வாய் எப்படி கேட்ட பொழுது கண்ணியமானவர்களை அவர்களை தூங்க வைத்தான் நூறு வருடங்கள் தூங்க வைத்துவிட்டு சாதனைகள் அல்லாவுடைய சக்தியை காட்டினால் நிகழ்வு உறக்கிறது அல்ல உயிர்ப்பித்தான் அவருடைய கழுதை அப்படியே செத்து உட்டி போய் எலும்பு கூட இருந்தது அவருடைய உணவும் எது தாமதித்து மாற்றடையும் பிராணியா மிருகமா அல்லது உணவா அவசரமாக பழுதடையக்கூடிய இது உணவு உணவு தான் பழுதான் உணவு இருக்கிறது நூறு வருடமாக பயணம் செய்த கழுதை இருக்கிறது இலங்கைக் கூடாக. அல்லாவுடைய சக்தி அந்த கழுதைக்கு எப்படி நாங்கள் சதைகளை மாமிட்டங்களை இணைத்து மீண்டும் உங்களுடைய கல்வியை உயிர்ப்பிக்கிறோம் என்று பாருங்கள் என்று கண்முன் சாதனை நிலைநாட்டிக் கொடுத்தோம் செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு கலர்ச்சி மக்கள் அங்கு ஒரு புனித பூமி இருக்கிற மக்கள் அக்தா இருக்கிறான் என்று இவர்கள் சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல அனுமரோ நொண்டி கொண்டு போய் மூளை அடித்தது கேவலப்பட்டு உலகத்தை ஆட்சி செய்தவர் சட்டமடைந்தார் இன்னும் இஸ்லாத்துக்கு மனநோயாளிகளாகத்தான் வாழ்த்துக்கொண்டிருக்கிறார்கள் உள்ளத்து கெடுப்போம் எந்த சோதனை எந்த நெருக்கடி எந்த நமக்கு எதிரான சவால்கள் வந்தாலும் மனித என்ற கௌரவத்தை இழைக்க கூடாது மனித தன்மை இழக்க கூடாது நாகரிகத்தை இழக்கக்கூடாது கலாச்சாரத்தை இழக்கக்கூடாது இஸ்லாமிய பண்புகளை இழக்கக்கூடாது சொல்லாலும் செயலாளும் யாருக்கும் கெடுதி விளைவிக்க கூடாது என்ற பிந்தனை முன்வைத்து நாகரிகம் உள்ள பண்பாடு உள்ள மனிதர்களாகவும் முஸ்லீம்களாகவும் நம்மை மாற்றுவானாக பாவங்களை மனுத்தரவையாக மனை பெற்றோருடைய பாவங்களை மனுத்தரவையாக மணி மக்களுடைய பாவங்களை மனுத்தரவாயாக சகோதர சகோதரைய பாங்களை மனுத்தரவு முஸ்லிங்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மனு தரையாக உண்மையான நீ சொல்கின்ற மனித தன்மை உள்ளவர்களாக மாற்றுவதாக பண்பாடு உள்ளவர்களாக மாற்றுவாயாக கலாச்சாரம் உள்ளவர்களாக மாற்றுவாயாக எந்த கட்டத்திலும் மனித நேரத்தை இழக்கக்கூடிய கேவலமான பண்பை நம்மை விட்டு தூரமாக்குவாயாக மிருகங்களை விட கேவலமான பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலுக்கு காப்பாயாக எப்பொழுது உண்மையான முஸ்லீம்களாக வைப்பாயாக சொல்லாலும் செய்தாலும் யாரையும் நோயிக்காத செந்தொருத்தாத நன்மக்களாக வைப்பாயாக எந்த கட்டத்திலும் இஸ்லாமியன் என்ற அடையாளத்தை பண்பாட்டை விட்டுக் கொடுக்காத உறுதிமிக்கவர்களாக ஈமனுடன் வாழ்ந்து களிமவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அனுப்பிஷன்